நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தனா மரமானது அதன் கணியை கொண்டு அறியப்படுகிறது ஆம் மரமானது அதன் கனியை கொண்டு அறியப்படுகிறது என்கிறார் ஹென்றி பீச்சல் நன்றி வணக்கம்